அன்பர்களுக்கு இட்ட சாலை கட்டளை இருபத்து ஆறு பத்து ஆயிரத்து எண்ணூற்று திருச்சிற்றம்பலம் அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது ஒருவனை பற்றி அனந்தம் பேர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன் அது பரியந்தம் பொறுத்திருங்கள் நான் மிகவும் சமீபத்தில்தானே வெளிப்படுவேன் அஞ்ச வேண்டாம் சாலையை லகுவாய் நடத்துங்கள் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு இட்ட சாலை கட்டளை முற்றிற்று